ومن يتبع خطوات فإنه صدق الله العلي العظيم கண்ணியும் மரியாதைக்கு அல்லாஹருக்கு சுஹானஹூத்தாலாவுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக குரானுடைய ஓதி அதனுடைய விளக்கங்களையும் உபதரைப்புகளுடன் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹருக்கு சுஹானகூத்தாலா நமக்கு வழங்கியிருக்கிறான் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக பொருந்திக் கொள்வானாக கபூல் கொள்வானாக அந்த அடிப்படையில் சென்ற ஷேத்தானுடைய அடிச்சோடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்ற ஆயத்தை நாங்கள் ஓதினோம் அதனுடைய அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் துவாத்தி ஷேத்தான் மனிதர்களை வழிகெடுப்பதற்கு சேத்தான் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எப்படி அமையும் எந்தெந்த அடிப்படையில் சேத்தான் மக்களை வழிகெடுக்குகிறான் என்று சொல்லக்கூடிய விடயங்களை பற்றி நாங்கள் ஓரளவு அலகக்கூடிய ஓரளவு சிந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அம்மா நமக்கு நெசவாக்கினான் அதில் ஒன்றுதான் எப்பொழுதுமே சேத்தான் நன்மையான கர்மங்களை கஷ்டமானதாகவும் நன்மையான கர்மங்களை வெறுப்புரியதாகவும் காட்டுவான் பாவமான கர்மங்களை அணுகுபடுத்திக் காட்டுவான் லேசாக்கி காட்டுவான் என்பதை பற்றி பார்த்தோம் இரண்டாவதாக எப்பொழுதுமே சேத்தானுடைய இன்னமொரு சூழ்ச்சியும் இருக்கிறது அதிகமாக மனிதனுக்கு வரதியை ஏற்படுத்துவான் மூன்றாவது சேத்தானுடைய இன்னமொரு அடிக்கப்படும் இருக்கிறது அப்படியாக அதையும் ஏற்பாடு செய்வான் அதாவது மேலெண்ணங்களை ஒரு நல்ல கர்மத்தை எப்பொழுதுமே பின்னுக்கு பின்னால் பார்ப்போம் பின்னால் பார்ப்போம் புறகு செய்வோம் என்று சொல்லி என்ன செய்வார் என்றால் பல வகையான மேலெண்ணங்களை போட்டு போட்டு போட்டு ஒன்றை பிற்படுத்தும்படியாக வேண்டிக் இருப்பான் இப்படியாக ஷரத்தானுடைய மூணு விடயங்களை பற்றி பார்த்தோம் நாலாவது மிக முக்கியமான ஒரு கேடயம் தான் ஷேத்தானுடைய ஷேர்த்தானுடைய அதாவது அடிச்சு ஒடிகளின் நாலாவது மிக முக்கியமான ஒன்றுதான் எப்பமே ஷேத்தான் ரெண்டு விடயத்தைக் கொண்டு பயமுறுத்திக்கொண்டே இருப்பான் இந்த உலகத்திலேயே வாழக்கூடிய ஆண்கள் பெண்கள் சிறார்கள் அனைவரையும் இரண்டு வகையான விடயங்களைக் கொண்டு ஷேத்தான் எப்பொழுதுமே பயமுறுத்துவான் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு குழந்தை வீட்டுக்கு வெளியே போக அனுமதி கேட்கிறது நாங்கள் சொல்றோம் போரென்றால் போ ஆனால் அங்கே நாய் வெளியே காத்து நிற்கிறது அங்கு பொலிஸ்காரன் நிற்கிறான் என்று சொல்லி பொலிசை காட்டியும் பொலிஸ் என்ற பெயரை சொல்லியும் நாய் என்ற பெயரை சொல்லியும் நாங்கள் எப்படி எங்களுடைய சிறார்களை குழந்தைகளை பயமுறுத்துகிறோமோ இதே போல தான் இரண்டு விடயங்களை கொண்டு எங்களை பயமுறுத்துகிறான் எந்த ஒரு நல்ல கருமத்தை செய்வதற்கு ஆசைப்பட்டாலும் இந்த ரெண்டையும் கொண்டு வந்து வைத்து விடுவான் என்ன செய்வான் என்று சொன்னால் எப்பொழுதுமே மௌத்தைக் கொண்டும் வறுமையை கொண்டும் மௌத்தைக் கொண்டும் எப்பொழுதுமே எங்களை பயமுறுத்திக் கொண்டிருப்பான் அல்லா சுபா சொல்லுகிறான் உலகத்தில் ஒரு மனிதன் தர்மம் செய்யும் பொழுது பொழுது வாரை வழங்கும் பொழுது அல்லாவுக்காக ஒன்றை செலவழிக்கும் பொழுது அன்புக்குரியவர்களே சகோதரர்களே செலவழிப்பது என்பது சொல்லக்கூடியதே இஸ்லாமியர்களுடைய பணத்தை பெருக்கிக் ஒரு மிகவும் மகத்தான ஒரு வடி கொடுப்பதை கொண்டு பணம் கூடும் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தில் நாங்கள் வாழக்கூடியவர்கள் வட்டை வாங்குவதைக் கொண்டு பணம் குறையும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையில் வாழக்கூடியவர்கள் உண்மையில் அதை நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கோம் கொடுக்கூடியவர்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் முடியாமல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சேமிக்கக்கூடியவர்கள் சுகான் அல்லா அவர்களுடைய பணம் எங்கே போய்விடுகிறது என்ன நடக்கிறது என்பதை எங்களால் கண்டுகொள்ள முடியாத அளவுக்கு அந்த பணம் அடிக்கப்பட்டு அல்லா சுகான சொல்லுகிறான் நீ ஒரு தர்மம் செய்யும் பொழுது ரெண்டு வகையான மக்களுடைய நபர்களுடைய வாக்குறுதிகள் உனக்கு கிடைக்கும் அதுல ஒன்றுதான் வாக்குறுதிதான் என்னையும் உங்களையும் படைத்து ஆளக்கூடிய வாக்குறுதி நன்மையான காரிய செய்யும் பொழுது ஒரு வாக்களித்துகிறான் அல்லாவும் வாக்களிக்கு வாக்கு உண்மையானதாக இருக்கும் யாருடைய வாக்கு கலப்படமற்றதாக இருக்கும் அல்லா சொல்லுகிறான் அசைக்கும் وَيَعْمُرُكُمْ وَاللَّهُ مِّنْهُ அன்புக்குரிய இஸ்லாமியர்களே சகோதரர்களே அல்லா சொல்லுகிறான் நிச்சயமாக உங்களுக்கு வறுமையை கொண்டு ஏவுகிறான் வறுமையை கொண்டு வாக்களிக்குகிறான் குறித்து விடாதே உனக்கு வறுமை வந்துவிடும் நீ ஏன் இப்படி கொடுக்குகிறாய் உனக்கென்று சொல்லி எதையுமே சேமிக்கவில்லையா நீ ஏன் இப்படி கொடுக்கிறாய் உனக்கென்று குழந்தைகள் உனக்கென்பதாக குழந்தைகளுக்கு வறுமையை கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னுக்கு வைத்து விடுவான் பலர்களை உதாரணமாக காட்டுவான் இவர்கள் கொடுத்தார்கள் என்ன நடந்தது கொடுத்துக் போனார்கள் என்ன நடந்தது என்பதை பார்க்கவில்லையா அனு உங்களுக்கு வாக்களிப்பான் அளிக்கிறான் அவன் சொல்றான் நீ கூட முதலாவது பாவங்களை மன்னித்து விடுவேன் தர்மம் செய்வது ஒரு மிகப்பெரிய வலியும் செலவழிப்பது அவன் உங்களுக்கு அது மட்டுமல்லா நீங்கள் கொடுப்பதை விடவும் அதிகப்படுத்தி உங்களுக்கு தருவான் செலவழிக்கப்படும் நீ எண்ணாம செலவழித்தால் அல்லாஹ் உனக்கு எண்ணாம செலவழிப்பான் நீ எண்ணினால் அல்லாஹ் உனக்கு எண்ணுவான் சுஹான் சொன்னார்கள் செலவழியுங்கள் அரிசுடைய ரப்பிடம் இருந்து உங்களுக்கு வறுமை வரும் என்ற பயத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம் செலவழிப்பதை கொண்டு வறுமை வரமாட்டாது செலவழிப்பதை கொண்டு கஷ்டம் வரமாட்டாது பணத்தை செலவழியுங்கள் பணத்தை அல்லாஹுக்காக வேண்டி கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை குரான் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது இதை இந்த ஆயத்திற்கு பிறகு அடுத்த ஆயத்தில் எல்லாம் சொல்லுகிறான் ஆச்சரியமான குரான் ஆச்சரியமான ஆச்சரியமான வசன நடைகள் அல்லாஹ் சொல்லுகிறான் இதுதான் உண்மையான ஹிக்குமத் இதுதான் உண்மையான ஹெக்குமத் என்ற பணத்தை சேமிப்பதின் காரணமாக எனக்கு வறுமை நாடப்படும் என்னுடைய பணத்தை செலவழிப்பதன் காரணமாக என்னுடைய பணம் பெருகும் பணத்தில் பணத்தில் அபிவிருத்தி ஏற்படும் என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்களை பற்றி குரான் சொல்லுகிறது இந்த ஹெக்குமத் இந்த ஞானம் யாருக்கு கொடுக்கப்பட்டு விட்டதோ அவர்களுக்கு ஏராளமான ஹைறுகள் உலகத்தில் கொடுக்கப்பட்டு ஏராளமான நலவுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுவிட்டது என்று சொல்லக்கூடிய சுட்டிக்காட்டுகிறான் இஸ்லாமிய சகோதரர்களே ஒரு நல்ல கருமத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அடிச்சுவடுகளில் ஒன்றுதான் வறுமையை கொண்டு வந்து முன்னுக்கு வைப்பான் எப்படி வந்து விடுமோ அன்றைக்கு நாம் செலவழிக்க மாட்டோம் இரண்டாவது உனக்கு மவுத்து வந்து விட்டால் என்ன நடக்கும் நீ இப்படியே போகிறாயே உனக்கு மவுத்து வந்து என்ன நடக்கும் ஆயத்து வரைக்கும் இந்த ஒன்றை தான் அல்லாஹ் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறான் சஹாபாக்கள் அல்லாஹுடைய பாதையில் போர் செய்வதற்காக போகிறார்கள் எதிரிகள் எதிரிகளுடைய எதிரிகளுடைய எதிர்ப்பை தடுத்து நிறுத்துவதற்காக போகிறார்கள் இந்த கட்டத்தில் மௌத்தை கொண்டு பயமுறுத்துகிறான் நீங்க போகாதீர்கள் உங்களுக்கு மௌத்து வந்து விட்டு அதை நடக்கப் போகிறது உலகது சதகப்பு முல்வாகுவா அல்லாஹ் உங்களுக்கு எதை வாக்களித்தானோ அதை அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றுவான் உலகின் குத்திருத்தம் பேசவே இல்லை நீங்க அல்லாஹுடைய பாதையில போய் செய்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை வழங்கிவிட்டால் நீங்க சேர்த்து வைத்திருக்க உங்களிடம் சேமிப்பதற்கு அனைத்த விடவும் அது மிகவும் ஹைரானது மிகவும் மேலானது என்ற கருத்தை குரான் மிக தெளிவாக சுட்டிக்காட்டிவிட்டு கடைசியாக சொல்லுகிறது எப்பவுமே ஷேத்தான் அவனுடைய நண்பர்களை அவனுடைய அவனுடைய கட்சிக்காரர்களை அவன் அவனுக்கு விருப்பமானவர்களை அல்லது அவனை நேசிக்கக்கூடியவர்களை ஷேத்தான் எப்பொழுதுமே மௌத்தை கொண்டு பயமுறுத்துவான் அவர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம் நீங்கள் எனக்கு பயப்படுங்கள் நீங்களாக இருந்தார்கள் இஸ்லாமியர்களே சகோதரர்களே உலகத்தில் மனிதன் இந்த ரெண்டுக்கும்தான் இன்சூரன்ஸ் எத்தனையோ வகையான தகவல் எனக்கு வறுமை வந்துவிடக் எனக்கு மவுத்து வந்துவிடக்கூடாது நான் நோய்வாய் பட்டு கஷ்டப்படக்கூடிய கட்டத்தில் எனக்கு யார் செலவழிப்பார்கள் நோய்க்கு முன்னாலேய மாறிவிட்டது ஆரோக்கியமான காலத்திலேயே அதை பற்றி நினைத்து நினைத்த மாறிவிட்டார் எப்படிப்பட்ட வறுமை எனக்கு வறுமை வந்துவிடக்கூடாது அதுக்கு நான் சேமிக்க வேண்டும் சேமிக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையில் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்காக வேண்டிய அல்ல வறுமையை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சம்பாதிக்கிறார்கள் கடைசியாக பார்த்தால் சம்பாதித்துக் கொண்டே மௌத்தாகிவிட்டார்கள் உடுக்க சாரமும் இல்ல வசித்த வீடும் உலகத்தில் எதையுமே அனுபவிக்கவில்லை வறுமை வந்துவிடக்கூடாது என்று சொல்லி சம்பாதித்து சம்பாதித்து அப்படியே மௌத்தாகிவிட்டார்கள் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அப்படிப்பட்ட மக்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக் கூடாது இருப்பவைகளை கொண்டு நாங்கள் அனுபவிப்போம் அல்லா சுஹான நாளை என்பதை எங்களுக்கு முடிவு செய்திருக்கிறான் எங்களுடைய நாளை அல்லாவுடைய கையில் இருக்கிறது நாளைக்கு நான் என்ன சாப்பிடுவேன் நாளைக்கு என்னுடைய குழந்தைகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஒவ்வொருத்தரும் நாங்கள் யோசித்து பார்ப்போம் என்று மாறிவிடுவோம் அதை அல்லாவின் பக்கமாக விட்டுவிடுங்கள் அது அல்லாவுடைய பொறுப்பு அல்லா சொல்லுகிறான் இந்த விசுவாசம் வறுமை வந்துவிடுமே என்ற அச்சம் யாருக்கு இருக்குமோ இவர்கள் செய்வாங்க குழந்தைகளை கூட பிற்க மாட்டார்கள் குழந்தைகளுக்கு கூட முற்றுப்புள்ளி வைப்பார்கள் அல்லாஹுடைய ஒரு ஆச்சரியமான அல்லாஹ் குரானின் மிக தெளிவாக சொல்லுகிறான் ஜாகிரியா காலத்திலே வாழ்ந்தவர்கள் அன்றைய ஜாகிரியா காலம் அறியாமை காலம் இன்றைய ஜாகிரியா காலம் அறிவியலுடைய ஜாகிரியா காலம் ார்கள்ரு கொலை செய்கிறார்கள் சொல்லும் உங்களுக்கும் அல்லது உங்களுக்கும் அவர்களுக்கும் உணவளிப்பது விரட்டி அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே வாழ்க்கையில் ஞாபகம் வைத்து நம்முடைய மரணங்களை மௌத்தை இறுதி முடிவை அல்லாக்கி வைப்பானாக எதிர்காலம் என்பதையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான் எனவே தான் இப்படி சொல்லுகிறார்கள் வேறு எந்தேத்தானுக்கு வறுமையை கொண்டு மக்களை பயமுறுத்துவதை போன்று எந்த சக்சஸ்ஃபுல் அதாவது உண்மையாக அவனுக்கு வெற்றி தரக்கூடிய ஆயுதம் எதுகுமே இல்லை இந்த வறுமையை கொண்டு பயமுறுத்துவதை போல ஒருவர் அதை அவன் ஏற்றுக்கொண்டால் உண்மையிலே எனக்கு வறுமை வந்துவிடக்கூடாது என்னுடைய குடும்பத்துக்கு வறுமை வந்துவிடக்கூடாது என்னுடைய சந்ததிக்கு வறுமை வந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தை யாராவது ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அகத பின்பாட்டில் எப்பயுமே ஹராமான முறையில் பணம் திரட்ட ஆரம்பிப்பான் முறையில் பணத்தை சேமிக்க ஆரம்பிப்பான் நல்லதுக்கு பணத்தை கொடுக்க மாட்டான் நல்ல கர்மங்களில் பணத்தை செலவழிக்க மாட்டான் நல்ல கர்மம் என்று சொல்லும் பொழுது தனக்கு தானே செலவழிப்பதும் மனைவிக்கும் கொடுக்க மாட்டான் குழந்தைகளுக்கும் கொடுக்க மாட்டான் இது நாளைக்கு தேவைப்படும் நாளைக்கு வறுமை வந்து என்ன செய்வது என்று சொல்லிப்பார்கள் தன்னுடைய மனோச்சியை கொண்டு பேச ஆரம்பிப்பார்கள் இது என்ன அல்லா தந்தீங்க என்ன அல்லா கத்து இறக்கினான மேலிருந்து தலை எங்களுடைய தலைவிதி பிரகாரம் எங்களுக்கு கிடைத்த பணம் என்று சொல்லி அந்த பணத்தை வைத்துக் கொண்டு தன்னுடைய மனோச்சை பிரகாரம் பேச ஆரம்பிப்பார்கள் இந்த வறுமையினுடைய பயம் வறுமையினுடைய பயத்தினுடைய நோய் பறந்து விடுமோ அன்றைக்கு நாலாவது வரக்கூடிய தன்மாவன் தன்னுடைய அல்லாஹை பற்றி இஸ்லாமியர்களே அன்பான சகோதரர்களே வாழ்க்கையில் வறுமையை கண்டு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஷான் எங்களை வடி செடுப்பதற்கு நன்மையான கார்மங்களை விட்டு எங்களை தடுப்பதற்கு ஷத்தான் எப்பொழுதுமே பாவிக்கக்கூடிய ஒரு வெப்பன்ஸ் ஒரு ஆயுதம் இருக்கும் என்றிருந்தால் கொண்டு எங்களை பயமுறுத்துவான் பள்ளிக்கு கொடுக்காதே மதுரசாக்களுக்கு கொடுக்காதே வெறுமனே பள்ளி வாயில் மதுரசாக்கள் மட்டுமல்ல சமூகத்துடைய தேவைகள் இந்த சமூகத்துக்கு ஏராளமான தேவைகள் இருக்கிறது பெண்களுக்கு என்று சொல்லி தனி பிரத்யேகமான வைத்திய சாலைகள் இந்த உண்மத்தில் நிறுவப்படுவது பரவு ஐரான கருமம் முஸ்லீம் பெண்களுக்கு அல்ல பெண்களுக்கு என்று சொல்லி ஏன் நாங்கள் சொல்லுகிறோம் மாற்று மதத்தை சார்ந்த பெண்களுடைய வெக்கத்தை பாதுகாப்பதும் இஸ்லாமிய பொறுப்பு மாட்டு மதத்தை சார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளுடைய வெட்கத்தை பாதுகாப்பதும் இஸ்லாமியர்களுடைய பொறுப்பு என்பதை மறந்துவிட அவர்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒழுக்கப்புறமாக நிற்க முடியாது அவர்களுடைய வெக்கத்தை பாதுகாத்து அவர்களையும் நல்ல ஒரு மனிதனாக மனித புருஷனாக பூமிக்கு மேல வாழ வைப்பதற்கு சிந்திக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது கண்ணுக்குரியவர்களே சகோதரர்களே எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது மனிதர் பெண்களுக்கு பெற்றெடுத்து அதுக்கு பிறகுள்ள அனைத்து கர்மங்கள் இன்ஜெக்ஷன் அடிப்பது கூடுமா கூடாதா சரியா பிள்ளையா என்பதல்ல அப்படி ஒன்று நோய் வாய்ப்பட்டால் மருந்து இருக்க வேண்டும் மருந்துக்கு போவதா இல்லையா இப்படி எல்லா கர்மங்களிலும் ஒரு பெண் வைத்திய பெண்ணுக்கென்று சொல்லியிருக்கக்கூடிய வைத்திய சாலைகளை உருவாக்குவது இந்த நாட்டினுடைய பரவு ஐரான கருமன் ஏன் காரணம் என்று சொன்னால் அங்கே நடப்பவைகள் என்ன எப்படிப்பட்ட நிலைமைகள் எப்படிப்பட்ட காட்சிகள் எப்படிப்பட்ட அலங்கோலமான அலங்கோலமான நிலைமைகள் என்பதை பற்றி எல்லாம் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை மனிதன் சொல்லக்கூடிய இஸ்லாமியமான ஒன்று பணத்தை செலவழியுங்கள் பணத்தை கொடுங்கள் வியாபார வருத்தகமாகவே செய்யுங்கள் நாங்கள் சொல்ல இல்லை சும்மா செய்ய சொல்லு இதை செய்ய சொல்ல இல்லை இதை செய்யுங்கள் இதுல வளமாக்களுடைய பங்கு இருக்கிறது தனவந்தனுடைய பங்கும் இருக்கிறது புத்திஜீவிகளுடைய பங்கும் இருக்கிறது வைத்திய பங்கு இருக்கிறது கிடைக்கும் எனக்கு என்பதாக நினைக்க வேண்டாம் என்ன செய்ய முடியும் என்பதை பாருங்கள் எனக்கு என்ன சம்பளம் கிடைக்கும் எல்லாருமே சம்பளம் வாங்க வந்தால் போடுவாங்க வைத்தியர்களைப் பற்றி வைத்தியர்களுடைய கடமைப்பாடுகளை பற்றி எங்களுடைய வளமாக கருதி இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அஹத்து என்ற கித்தாபில மிக தெளிவாக ஒரு வைத்தியருடைய வைத்தியம் நோய் என்றால் என்ன எப்படிப்பட்ட நோய்களை குரான் பேசியிருக்கிறது காய்ச்சலை பற்றி குரான் பேசியிருக்கிறது காய்ச்சலை பற்றி பேசியிருக்கிறது இவைகளை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது கிதாபுல்லா எந்த அளவுக்கு காய்ச்சல் வந்தால் மூன்று நாளைகளுக்கு பிறகு மூன்று நாளைக்கு மேல நீடித்தால் உங்களுடைய சிகிச்சை உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய சிகிச்சை முறையை மாற்ற வேண்டும் அது பயங்கர அது ஏற்பட்ட சில நோய்களாக இருக்கலாம் என்பதை கூட வைத்திருக்கிறார்கள் நோய்க்குரிய வைத்தியத்தை அவர்கள் அவர்கள் ஒரு கித்தாபில் சொல்லுகிறார்கள் திப்பு என்ற கிதாபில் சொல்லுகிறார்கள் வைத்தியர்களுடைய வேலை இரண்டு வகையான வேலையாக இருக்க வேண்டும் வைத்தியர்கள் டாக்டர்கள் யோசிக்க வேண்டும் வெறுமனே மருந்து கொடுப்பதல்ல வெறுமனே நோய்வாய்ப்பட்டு வந்த மக்களுக்கு மருந்து கொடுப்பது மட்டுமல்ல உங்களுடைய தொழில் நீங்கள் நோயில்லாத ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நோய் இல்லாத ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது மக்களுக்கு அறிவுரைகள் வழங்க வேண்டும் மக்களுக்கு அவேர்னஸ் வேண்டும் இது வைத்தியர்களுடைய பொறுப்பு பள்ளி மையப்படுத்தி பள்ளி வாயில்களை ஆக்கி அங்கே ஒரு வாரத்தில் முறை ஜும்மா நடப்பது போன்று குறைஞ்ச பட்சம் மாசத்துக்கு ஒரு அங்கே சம்பந்தப்பட்ட அது துறையில் துறை வந்து என்ன செய்ய வேண்டும் கேன்சர் என்றால் இப்படித்தான் இந்த எத்தனையோ பேர் கேன்சர் நோயில் மாற்றிக்கொண்டிருக்கிறாங்க அவர்கள் நாலாவது ஸ்டேஜுக்கு போனதுக்கு பிறகுதான் தெரியும் எனக்கு கேன்சர் என்று சொல்லி ஆரம்பத்தில் மூணு கட்டங்களை கடந்து போயிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதுக்கு காற்றெடுக்கு மருந்து இருமலுக்கு மருந்து சலுக்கி மறந்தெடுத்திருக்கிறாங்க நாலாவது கட்டத்தை பாஸ் பண்ணி போனத்துக்கு பிறகுதான் சொல்றாங்க உங்களுக்கு நோய் கன்சர் முழு உடம்பிலும் இந்த நோய் பறந்திருக்கிறது இதை குணமாக்க முடியாத உங்களுக்கு மௌத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று சொல்லி அப்படியே திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள் அன்புரியவர்களே வைத்தியர்களை பொறுத்தவரையில் வெறுமனே மறந்து கொடுப்பது மட்டுமல்ல கடமை திப்பு என்றும் எழுதப்பட்ட கிதாபு எங்களுடைய எழுதி வைத்திருக்கிறார்கள் பள்ளிகளை மையப்படுத்தி சென்டர்களை மையப்படுத்தி வைத்தியர்கள் என்ன செய்ய வேண்டும் மக்களுக்கு அறிவூட்ட வேண்டும் நோய் இல்லாமல் நீங்கள் வேண்டும் இது எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே அன்பான வைத்திய சமூகமே அன்பான வைத்திய துறையில் பட்டம் பெற்றவர்களே உங்களுடைய பணியை இப்படிப்பட்ட பணியாக இதை வெறுமனே ஒரு பணியாக மட்டுமாக்காமல் இது பணி என்பதையும் மறந்துவிட வேண்டாம் ஒரு ஹீப் ஜும்மா அவர் மக்களுடைய ஆத்மாவுக்கு வைத்தியம் செய்வது போன்று நீங்கள் உங்களுடைய அறிவுரைகளின் காரணமாக அவருடைய உடம்புக்கு வைத்தியம் செய்கிறீர்கள் உடம்பு ஆத்மா வாழ முடியாது ஆத்மா இல்லாமல் உடம்பு வாழ முடியாது எனவே இரண்டுக்கும் வைத்தியம் செய்யக்கூடிய சமூகம் எங்களுக்கு தேவை என்பதை யாருமே மறந்துவிட வேண்டாம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பணத்தை வாரி பணத்தை செலவழியுங்கள் நல்லவைகளுக்கு கொடுங்கள் கொடுங்கள் சுகானம் இன்றைக்கு நாட்டில் சுமார் பாடசாலை அரசாங்கத்தின் பக்கமாக தருவதை தரட்டும் என்னுடைய குழந்தை படிக்கக்கூடிய நாங்கள் காக்க வேண்டும் கட்டிக்காக்க வேண்டும் இந்த பாடசாலையுடைய குறைபாடுகளை நாங்கள் பொறுத்து செய்ய வேண்டும் இந்த பாடசாலையுடைய குறைகளுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய முன்னுக்கு வருவாங்க அந்த எப்படிப்பட்ட வசதிகள் நிறைந்த கல்விக்கூடமாகும் என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள் காணிகளை கொடுத்தார்கள் அமைத்துக் கொடுத்தார்கள் அது இன்றே காங்கிரீட் மாறி இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் விளங்கிக் கொள்ளுங்கள் வெறுமனே பள்ளி கட்டுவது மட்டுமல்ல தர்மம் பள்ளி கட்டுவது மட்டுமல்ல சதகா எல்லா பணிகளுக்கும் நாங்கள் உம்மத்துக்கு மனித சமூகத்திற்கு பலன் கிடைக்கக்கூடிய அத்துணை பகுதிகளுக்கும் எங்களுடைய பணங்கள் செலவழிக்கப்பட வேண்டும் அது ஒரு நாய்க்கு தண்ணி கொடுப்பதாக இருந்தாலும் சரி எனவே அன்புக்கு இஸ்லாமியர்களே சகோதரர்களே வறுமையை கொண்டு செலவழிக்க விட்டுக் கொள்ளுங்கள் பேசி நன்மைகளை இழந்து விடாதீர்கள் எனவே இப்படிப்பட்ட கர்மங்களை உங்களுடைய செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடைபிடித்துக் கொள்ளுங்கள் எனவே தன் அல்லா சொல்றான் பொறான்ல வரக்கூடிய முக்கியமான சொல்றான் எங்களை பார்த்து ஒபிசமா இருஸ்க்கு உங்களுடைய ரிஸ்கே வானலோகத்தில் இருக்கிறது நாங்க அதை கலஞ்சியப்படுத்தி வைத்திருக்கிறோம் எங்கட ஹசானாவுல உங்களுக்கு என்று சொல்லி நாங்க ஒவ்வொருக்கும் உங்களுடைய சாப்பாடு உங்களுடைய உங்களுடைய இந்த துணியாவுடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையில் தேவையான அத்துணை விடயங்களையும் நாங்கள் உங்களுக்கு என்று சொல்லி ஒவ்வியிருக்கிறோம் அது மட்டுமல்லூன் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவைகள் நீங்க இதை செய்தால் இதை தருவோம் இப்படி நடந்து கொண்டால் இப்படி தருவோம் நீங்கள் கொடுத்தப்படுத்துவோம் என்று சொல்லி உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோமே அவைகளையும் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் உங்களுக்கு சந்தேகமா உங்களுக்கு ஐயமா உங்களுக்கு தெளிவு இல்லையா அல்ல சொல்ற சத்தியம் செய்கிறேன் நான் சத்தியம் செய்கிறேன் வானங்களையும் பூமியையும் படைத்த ரப்பும் மீது சத்தியமாக இன்னகூல ஹக்கு உங்களுடைய ரிஸ்கே வானலோகத்தில் இருப்பது என்று சொல்லக்கூடியது ஹக்கான செய்தி எந்த அளவுக்கு ஹக் என்று சொன்னால் எந்த அளவுக்கு உண்மை என்று சொன்னால் மிஸ்லமா அன்னக்கும் தந்திற்கும் நீங்கள் பேசுவது உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறோம் நான் பேசுகிறேன் எனக்கு நம்பிக்கை என்னுடைய வாயினால்தான் இந்த வார்த்தையில் வெளியே வந்து கொண்டிருக்கிறது என்பது எனக்கு எவ்வளவு நம்பிக்கையாக இருக்கிறதோ அல்லா சொல்றான் இதே போலத்தான் உங்களுடைய உங்களுக்காக வேண்டி செப்பரேட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே யாரும் கவலைப்பட வேண்டாம் யாரும் வறுமையை கண்டு பயப்பட வேண்டாம் இருப்பவைக்காக வேண்டி நன்மையை நாடி அல்லாவுக்காக செலவழியுங்கள் நல்லவைகளுக்கு நல்ல நல்ல விடயங்களில் அவைகளை பயன்படுத்துங்கள் இதை கொண்டு பெரிய கைறுகளை உலகத்தில் அடைந்து கொள்ள முடியும் என்பதை சொல்லுவது போல இன்னும் ஒரு குரானுடைய எந்த மௌத்தாக முடியாது எந்த ஒரு ஆத்மாவுக்கு சும்மா மௌத்தாக முடியாது நான் விரும்பி என்னால் மௌத்தாக முடியாது வேண்டும் என்னை மௌத்தாக்குவதை விட்டுவிடுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் நீ விரும்பி முடியாது அல்லாஹ் தான் உனக்கு சிரிக்கவும் முடியும் நீ விரும்பி அளவும் அள வைத்தால் தான் உனக்கு அளமுடியும் அவன் தான் உங்களை சிரிப்பூட்டுகிறான் அவன் தான் உங்களை அள வைக்குகிறான் சுபான் அல்லா சொலுடன் குறிப்பிட்ட நேரம் தொழுகைக்கு நேரம் குறிப்பிடப்பட்டிருப்பது போன்றே நாலு நாற்பத்தி எட்டுக்கு சுபகண்டு குறிப்பிடப்பட்டிருப்பது போன்றே உலகத்தில் வாழக்கூடிய ஏழு கோடி மக்களுடைய ஏழு மில்லியன் ஏழு கோடி மக்களுடைய தான் மௌத்து வரும் எனவே மௌத்தி வருமே என்று அச்சத்தில் வாழாதீர்கள் இன்னும் ஒரு ஹபீசு குதிசீல பிரபல்யமான ஹபீசு குதிசீல அல்லா சொல்லிக்கா அல்லாஹுடைய நபி சொல்றாங்க அதாவது இப்راهيم عليه الصلاه والسلام அவர்கள் என்னுடைய உள்ளே வந்து ஊதினார்கள். அவர் எனக்கு சொன்னார்கள், "இன்ன நஸ்ஸன் லன் தக்ருஜு மினல் દુன்யா ஹத்தா தஸ்தக்மில் அஜ்லஹா." இன்னொரு அர்த்தத்துக்கோ வந்த யாரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கால எல்லையை முடித்துcollாத வரையில் அவர்கள் விருந்தி அவர்களால் மௌத்தாக முடியாது. குறிப்பிட்ட நேரத்துதான் மௌத்தாக வேண்டும். "லன் தக்ருஜு மினல் દુன்யா ஹத்தா தஸ்தக்மில் அஜ்லஹா." தன்னுடைய அஜல் பூர்த்தியாக வேண்டும் ரெண்டாவது அந்த ஆத்மாவுக்கென்று சொல்லி அல்லாஹினால் அழக்கப்பட்டால் ஒதுக்கப்பட்டால் அவர் அடைய வரைத்துக் கொள்ள வேண்டும் உலகத்தில் எங்காவது ஒரு மணி சோறு எனக்கு இருக்க அந்த ஒரு மணி சோரை சாப்பிட்டதற்கு பிறகுதான் எனக்கு மௌத்து வரும் எனவே சொன்னாங்க தேடுதலை அழகுபடுத்திக் முறையில் பணத்தை உழைத்து உழைத்து செய்வோம் என்று சொல்லி நல்ல வழியில் பக்கமாக நீங்கள் போகாதீர்கள் வழிப்படுவதை கொன்றே அடைந்து கொள்ள முடிய மிக தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் எங்களை வழி எடுப்பதற்கு பயமுறுத்துவான் வறுமையை கொண்டு பயமுறுத்துவான் சிலர்கள் இந்த பயம் என்ற நோயிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அனுபவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கூட அவங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட நோய்களை மட்டுமன் நம்மை பாதுகாப்பானி அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் நிச்சயமாக ஷத்தான் எப்பொழுதுமே எப்பொழுதுமே மானக்கேடான வெறுக்கத்தக்க செயல்களை கொண்டுதான் ஏவிக்கொண்டே இருப்பான் இது ஷத்தானுடைய மிகப்பெரிய கொடுமை உலகத்தில் மானக்கீடான கருமங்கள் உலகத்தில் வெறுக்கத்தக்க செயல்களின் பக்கமாக ஆர்வப்படுத்திக் கொண்டே இருப்பான் எங்களை ஏவிக்கொண்டே ஆர்வமூட்டிக் கொண்டே இருப்பான் என்பதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான் வலஉலா பதுக்கும் மனிதர்களே அல்லாஹுடைய ரசமத்தும் அல்லாஹுடைய கிருமையும் அல்லாஹுடைய கருணையும் உங்களுக்கு இல்லை என்றால் உங்களை யாரையுமே அவன் சுத்தப்படுத்தி இருக்க மாட்டான் பாவிகள் நம் எல்லாரும் பாவிகள் பல வகையான தவறுகளை செய்திருக்கிறோம் மறைத்து மறைத்து தவறு செய்கிறோம் ரகசிய ரகசியமாக தவறு செய்கிறோம் இரவில் பாவம் செய்கிறோம் யாருக்கும் தெரியாமல் பாவம் செய்கிறோம் ஆனாலும் அல்லாஹா குஹான சொல்லுகிறான் என்னுடைய அருள் என்னுடைய கருணை என்னுடைய ரஹ்மட் என்னுடைய என்னுடைய ரஹ்மத் உங்களுக்கு இல்லை என்றால் உங்களிலிருந்து யாரையுமே அவன் சுத்தப்படுத்தியிருக்க மாட்டான் ஒருபோதும் சுத்தப்படுத்தியிருக்க மாட்டான் தர்மம்னைவிக்கு செலவழிக்கிறோம் என்றாலும் யாரை விரும்புகிறானோ அவர்களை செய்கிறான் அவர்களை சுத்தப்படுத்துகிறான் அவர்களை தூய்மைப்படுத்துகிற அவனுடையுடைய தன்மைகள் என்ன உள்ள பரிசுத்திற்கு தேவையான எப்படிப்பட்ட மருந்துகளை நாங்கள் பாதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் இன்ஷா அல்லா வரக்கூடிய வகுப்பை நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் தஸ்கியூஸ் ஒரு அம்சம் என்பதை மறந்துவிட வேண்டாம் நானும் நீங்களும் தஸ்கியுள் தேவைப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம் அனைவருடைய ஆத்மாக்களையும் கருசுத்தப்படுத்தி நம் அனைவருடைய ஆத்மாக்களிடம் பாவத்து மீது வெறுப்பை ஏற்படுத்தி மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையினுடைய நிரந்தர வாழ்க்கையினுடைய உண்மையான நம்பிக்கையை நமக்கு தந்து நம் அனைவரையும் இந்த உலகத்தில் பூ உலகத்தில் வாழ வைப்பானாக இந்த சந்தர்ப்பத்தில் இன்னமொரு உடையத்தையும் சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் இன்றைய நாள் மொஹர் மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் நாளைய நாள் மொஹர்ர மாதத்தினுடைய பத்தாவது நாள் ஆஷுராவுடைய நோம்பு பிடிக்க வேண்டிய தினம் அன்பான சகோதரர்களே தாய்மார்களே இந்த ரெண்டு நாளும் நோன்பு நோட்பது மிக முக்கியமான சுண்ணாக்கல்லில் சுண்ணாவாக இருப்பதன் காரணமாக இந்த நோம்புகளை மறந்துவிட இந்த நோம்புகளையும் பிடித்துக் பாருங்கள் இன்று யாருக்கெல்லாம் நோன்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையோ அவர்கள் நாளை நாளை மறுதினம் இரண்டு நோன்புகள் பிடிக்கக்கூடிய பழக்கத்தை ஆக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹாக்கு சுஹானவர்களுக்கும் எல்லா வகையான நிலவுகளையும் செய்து Allah punya angin petruklah tu semua lah